ஹதீஸ் தொள்ளாயிரத்தி பத்தொன்பது எபனு உமர் அதி அவர்கள் கூறியதாவது ஜும்மாவுக்கு வருபவர் குளித்துக் கொள்ளட்டும் என்று மெம்பர் நின்று உரையாற்றும் போது நபிசல்லாஹூ அலேஹி வசல்லம் அவர்கள் கூறினார்கள்